ஸ்ரீ குருப்பியோ நம மகரசங்கிராந்தி புண்ணியகால தினம் உத்தராயண புண்ணியகாலம் தமிழிலே பொங்கல் பண்டிகை இப்படி பலவிதமாக சொல்லக்கூடியதான இந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலத்தினுடைய விசேஷங்கள் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய பூஜை அந்த பூஜையினாலே நாம் அடையக்கூடிய பலன் விவைகளை பார்க்க போகிறோம் ரொம்ப விசேஷமான தினம் முக்கியமான தினம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் விஷயமாக நம்முடைய மகர்ஷிகள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கா புராணங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கு அதாவது தேவதைகளுக்கு 6 மாதம் பகல் ஆறு மாதம் ராத்திரி நம்முடைய கணக்குப்படி நமக்கு தட்சிணாயணம் பிறந்தாச்சின்னா தேவதைகளுக்கு ராத்திரி காலம் ஆரம்பமாகிறது உத்தராயண புண்ணிய காலம் வரையிலும் தேவதைகளுக்கு ராத்திரி காலம் அந்த தேவதைகளுக்கு தனுர்மாசம் நமக்கு பிறந்தாச்சுன்னா தேவதைகளுக்கு பிராம முகூர்த்தம் முடிஞ்சு அருணோதய காலம் ஆரம்பமாகிறது அந்த தேவதைகளுக்கு அருணோதய காலம் ஆரம்பமாக ஒரு சந்தர்ப்பில்தான் நாம் இங்கு கோவில்களில் விசேஷமாக தனுர் மாச பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு வீட்டிலேயும் தனுர் மாச பூஜை பண்ணுறோம் வீதியில் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது இவைகள்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா தெய்வசக்தி நிறைஞ்சு இருக்கும் இந்த பூலோகத்தில் அந்த தெய்வசக்தி நமக்கு பூர்ணமாக கிடைக்கணும் அதுதான் நமக்கு உயிர் வாழறதுக்கு ஆதாரம் அது நமக்கு நிறைஞ்சு கிடைக்கணுங்கிறதுனாலே தான் தனுர் மாத பூஜையெல்லாம் பண்ணுறது கால வேளையில் சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு தேவதாராதனம் பண்ணுறது திருப்பாவை பாடுறது திருவம்பாவை பாடுறது நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதுன்னு நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்கா அப்படி தேவதைகளுக்கு அருணோதய காலம் முடிஞ்சு சூரியோதயம் ஆரம்பமானது இந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலம் இது விஷயமாக நம்முடைய ரிஷிகள் சொல்கிற பொழுது நமக்கு கிரியோக்தமான கர்மாக்கள்னு சொல்லியிருக்கா மகரிஷிகள் அதில் ஹேமந்த பிரத்யவரோகணம் அப்படின்னு ஒரு கர்மா ஒவ்வொரு கிரகஸ்தனும் ஒவ் கல்யாணம் பண்ணிண்டவன் ஒவ்வொருத்தனும் செய்ய வேண்டிய ஒரு அனுஷ்டானம் ஹேமந்த ரித்து உடனே ஹேமந்த மார்கழி மாதம் தை மாசம் இவை இந்த ரெண்டு மாசத்துக்கும் ஹேமந்த பேர் அந்த ஹேமந்த ரித்து பிறந்த பிறகு ஒரு தினம் பார்த்து அன்றைய தினத்தில் புதுசாக படுக்க வாங்கணும் குழந்தைகள் எத்தனை நபர்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் படுக்கை புதுசாக வாங்கி போட்டு அந்த பழைய படுக்கைகள் அவை எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு புதுசாக படுக்கை போட்டுக்கணும் சாயங்காலம் மகாகணபதி பூஜை கிரகப் பிரீதி எல்லாம் பண்ணிவிட்டு எல்லோருமாக ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு எல்லோரும் புது படுக்கையில் போய் படுத்துக்கிறது இப்படி ஒரு அனுஷ்டானம் ரிஷிகள் சொல்லியிருக்கா அந்த அனுஷ்டானத்துக்கு ஹேமந்த பிரத்யவரோகணம் அப்படின்னு பெயர் அந்த புது படுக்கையை வாங்கி போட்டு அதில் எல்லோரும் படுத்துக்கணும் அந்த பழைய படுக்கையை என்ன பண்ணணும் எடுத்து வச்சுடணும் இந்த மகர சங்கராந்தி பிறக்கிறதுக்கு முன்னாடி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 அதுதான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் அன்றைய தினம் உத்தராயணம் பிறந்த பிறகு முதல்ல பித்திருக்களுக்கு நாம் தர்ப்பணம் பண்ணணும் உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் தக்ஷணாயன புண்ணியகால தர்ப்பணம்னு ரெண்டு இருக்குது இந்த தக்ஷிணாயன புண்ணியகால தர்ப்பணமும் உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் ரெண்டுமே உத்தராயண புண்ணிய காலத்திலேயே பண்ணணும் அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உத்தராயணத்திலேயே அந்த தர்ப்பணம் பண்ணுறோம் இந்த உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் உத்தராயணம் பிறந்த பிறகு பண்ணணும் அப்படி அந்த தர்ப்பணத்தை பண்ணிட்டு சூரியனை ஆராதிக்கக்கூடிய தினம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் தெய்வங்களையும் சூரியன் மூலமாகத்தான் நாம் பார்க்கிறோம் கிரகாதீனாகி லோகாஸ்தே அப்படின்னு புராணம் சொல்கிறது கிரகங்களால் தான் இந்த உலகம் இயங்கிறது கிரகங்களுடைய நவகிரகங்களுடைய பொறுப்பில் பகவான் இந்த உலோகத்தை கொடுத்துருக்க இந்த நவக்கிரகங்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் சூரியன் கிரகநாயக்ககானு சூரியனுக்கு பெயர் அப்படி கிரகங்களுக்கு நாயக்கனாக உள்ள சூரியனை நாம் ஆராதிக்கக்கூடிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் எப்படி சூரியனை ஆராதிக்கணும் அப்படின்னா மாத்தியான் காலம் பிறந்த பிறகு சூரியனுடைய கிரணம் கீழே விழற இடத்துல நாம் ஒரு ரத்தம் வரையணும் பச்சரிசி மாவில் ஒரு ரத்தம் போட்டு அதில் ஏழு குதிரைகள் வரைஞ்சி அதில் கரும்பையும் மஞ்சள் கொத்தையும் கட்டி அதில் சூரியனை பூஜை பண்ணணும் ஏன் கரும்பில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா சூரியனுக்கு பிடித்தமான ருச்சி திதிப்பு இனிப்பு அந்த இனிப்பு தான் சூரியனுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது திதிப்புக்கு அபிமானி தெய்வம் சூரியன் அப்படிங்கிறதுனால திதிப்பு நிறைஞ்சு உள்ள கரும்பில் நாம் சூரியனை பூஜை பண்ணுறோம் அப்படி அந்த கரும்பில் பூஜை பண்ணி சூரியனை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பழங்கள் வச்சு நிவேதனம் பண்ணணும் அதுவும் திதிப்பு அப்படி திதிப்பு நிவேதனம் பண்ணி சூரியனை நாம் பூஜை பண்ணணும் அந்த ரத்தத்தில் அந்த சூரியனுடைய கிரணம் கீழே விழற இடத்துல நாம் பூஜை பண்ணுறதுனால சூரியன் நமக்கு ரொம்பவும் அனுகிரகம் இந்த உலகம் சரியான முறையில் இயங்குறதுக்கு மூல காரணம் சூரியன் சூரியோதயமே அகல் என்ன உலகமே ஸ்தம்பித்து போயிடும் சூரியன் சரியான முறையில் உதயமாறார் அப்படின்னா அதற்கு நாம் படின புண்ணியந்தான் காரணம் தெய்வானுகிரகம்தான் காரணம் தர்மத்துக்கு பயந்துதான் சூரியன் உதயமாறார்னு வேதம் சொல்கிறது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 அப்படி பூஜை பண்ணுறதுனாலே ஆரோக்கியம் பாஸ்கரா அதிச்சதுன்னு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அப்படி சூரியனை பூஜை பண்ணுறதுனாலே நமக்கு இந்த வருஷம் பூரா தேக ஆரோக்கியம் பூர்ணமாக கிடைக்கிறது தானியங்கள்லாம் சாரவத்தாக ஆறுது அந்த வைட்டமின் சக்தியெல்லாம் சரியான முறையில் தானியங்கள்லே கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலே தான் உத்தராயண புண்ணிய காலம் பிறந்த பிறகு அறுவடை ஆரம்பிப்பா விவசாயிகள்